எல்லாம் செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் செயல் கூடும் எல்லாம் செயல் கூடும் என் ஆனை எல்லாம் வல்லாந்தனை ஏத்தே அரையர நம பார்வதி பதையே அரையறமாதே கோபிகாரமணிந்தா கோவிந்தா வெற்றிவேல் முறியருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் ஞானமே வடிவமான விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே மகாபாரதத்தில் இரண்டாவது பகுதியாக கிருஷ்ணாவதாரம் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்கிறோம் ஆண்டவன் நாராயணர் கிருஷ்ணனாக அவதாரம் செய்வதற்கு பல காரணங்கள் முதன்மையான காரணம் பூமி தேவி பாரிக்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிற போய் தஞ்சமடைந்து உலகத்திலே பாவகாரியங்கள் செய்கின்ற மக்கள் அதிகரித்து விட்டார்கள் அந்த பாவச்சுமையை குறைக்க வேண்டும் என்று வேண்டினாள் வருந்தாதே பூமி தேவி நான் கிருஷ்ணா அவதாரம் செய்து உன்னுடைய பாவச்சுமையை குறைக்கிறேன் என்று இறைவன் கங்கணங் கட்டி உறுதியளித்தார் அதனாலேதான் இன்றும் பாரத விழா செய்கிற முக்கிய பிரமுகர்கள் கரங்களிலே காப்பு கட்டுவார்கள் எந்த இடர் வந்தாலும் கௌரவ குறைவு ஏற்பட்டாலும் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் உறுதியோடு இருந்து இந்த நிகழ்ச்சியை எதிர்கொள்வேன் என்று உறுதி அதிகம் கோபம் வரக்கூடாது அந்த காப்பை கேட்டுட்டு சில பேர் வேகமாக சென்று விடுவார்கள் அது கூடாது என்பதற்காகத்தான் இறைவனே வழிகாட்டியிருக்கிறார் அது மட்டுமல்ல முனிவர்கள் ஒரு முறை பெருமாடத்திலே அண்டவனே உலகத்திற்கே நீங்கள் தாய் தந்தையாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்று தாய் தந்தை இல்லையே என்று வருந்தினார்களாம் சுவாமிகளே உங்கள் குறையை போக்குகிற வகையிலே கிருஷ்ணாதாரத்திலே இரண்டு தகப்பன் இரண்டு தாய்க்கு நான் பிள்ளையாக அவதாரம் செய்யப் போகிறேன் என்று ஒரு காரணம் பெரியோருள் கருத்திருக்கிறது திரேதாயுகத்திலே பெருமாள் ராமனாக வாழ்கிற பொழுது வடிவம் கருப்பாக இருந்தாலும் சுவாமியினுடைய மேனே தகத்தகை என்று ஜொலிக்குமாம் அதனாலே ஆசா பாசங்களுக்கு அப்பால் பட்ட முனிவர்களுக்கும் இறைவனை தொற்றி பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்தது சுவாமிடத்திலே விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள் ஆண்டவன் மறுத்தார் இந்த பிறவியிலே செய்த வேறு யாருமே இந்த உடம்பை தொடுவதற்கு நான் அனுமதி தரவில்லை நீங்கள் என்னுடைய உடம்பை திருண்ட வேண்டுமானா தொட வேண்டுமானா அடுத்த பிறவியிலே கோபி பெண்களாக ஆயிரப்பாடியிலே போய் பிறந்தருங்கள் அங்கே நான் கிருஷ்ணாதாரம் செய்கிற காலத்திலே என்னை தொடரம் விளையாடி மிகழலாம் என்று சுவாமி சொன்னார் பந்த பாசங்களுக்கு அப்பால் பட்ட இறைவனை தொட விரும்பி அதனாலே ஒரு பிறவி கிடைத்தது பிறவிக்கு என்ன காரணம் ஆசை எதனால் எதனால் மனிதன் ஆசைப்படுகிறானோ அதனால் அதனால் ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறான் அதனாலேதான் திருவள்ளுவர் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் எந்தெந்த ஆசையிலே இருந்து விடுபடுகிறானோ அந்தந்த துன்பத்திலே இருந்து விடுதலை அது மட்டுமல்ல இறைவனை மகனாக பெற்றெடுக்க வேண்டுமென்று வசுதேவரும் தேவகியும் பலகாலம் தவை செய்தார்கள் இறைவனை மகனாக வளர்க்க வேண்டும் என்று தந்தகோபனும் யசோதையும் பலகாலம் தவஞ்செய்தார்கள் இவர்களுக்காக ஒரு அவதாரம் அவர்களுக்காக ஒரு அவதாரம் வேண்டாம் என்று இறைவன் மகனாக பெற்றெடுக்க விருப்பமுடைய தவஞ்செய்த வசுதேவர் தேவகிக்கு மகனாக தோன்றி வளர்க்க வேண்டும் என்று விரும்பி நந்தகோபன் யசோதை அரண்மனையிலே போய் வளர்கிறார் ராமாயண சண்டை முடிந்து இறைவன் பட்டாபிஷேகம் செய்து ராமச்சந்திரமூர்த்தி அமர்ந்திருக்கிற பொழுது திடீர் இளைய பெருமாள் லட்சுமணர் சிரிக்கிறார் லட்சுமணா ஏன் சிரிக்கிறேன் அண்ணா நான் காட்டிலே வனத்திலே உங்களோடு வாழ்ந்த காலத்திலே பதினான்கு ஆண்டுகள் உறக்கம் உணவில்லாமல் உங்களுக்கு உதவியாக வந்திருந்தேன் அப்பொழுதெல்லாம் எனக்கு வராத மூதேவி உங்கள் பட்டாபிஷேக காட்சியை பார்த்து மகிழ்ந்திருக்கிற இந்த நேரத்திலே எனக்கு உறக்கம் வருகிறது மூதேவியை பார்த்து செறிக்கிறேன் பதினான்கு ஆண்டுகள் பொறுமையாக இருந்தவள் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க கூடாதா ராமருக்கு சந்தேகம் லக்ஷ்மணா றங்கவில்லை என்று சொல்லுகிறாய் உணவருந்தவில்லை என்று சொல்லுகிறாயே நானே நிறைய முறை பழங்கள் எல்லாம் கனிவர்களை எல்லாம் கொடுத்திருக்கிறேன் சாப்பிட்டிருக்கிறேன் அண்ணா அந்த பழங்கள் எல்லாம் இதை வைத்திருக்கிறேன் என்று தொடையறிந்த அத்தனை பழங்களையும் எடுத்துக் கொடுத்தாராம் ஏன் லட்சுமணர் பதினான்கு ஆண்டுகள் உணவில்லாமல் உறக்கம் இல்லாமல் இருந்தார் லட்சுமணருடைய முன் பிறவி ஆதிசேஷன் ஆதிசேஷனா இருக்கிற பொழுது அவருடைய மகளை ராவணேஸ்வரனுடைய மகன் இந்திர ஜெயித்து சிறையெடுத்தான் அவனை துரத்திக் கொண்டு வேகமாக போனார் ஆதிசேஷன் நாரதர் தடுத்தார் எங்கே போற என் செல்ல மகளை தூக்கிக் கொண்டு போகிறான் இந்திரஜெய்த்தன் அவனை அழிக்கப் போகிறேன் அவனை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது நிறைய தவஞ்செய்த வரன்களை பெற்றவன் அவனை அழிக்க வேண்டுமானால் எவன் ஒருவன் பதினான்கு ஆண்டுகள் உணவில்லாமல் உறக்கமில்லாமல் இருக்கிறானோ அவன்தான் இந்திரைத்தனை வெல்ல முடியும் கொல்ல முடியும் அப்படியா சுவாமி அப்படியானால் அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் எனக்கு எங்கே கிடைக்கும் பெருமாள் ராமனாக அவதாரம் செய்ய இருக்கிறார் அப்ப சுவாமிக்கு தம்பியாக இளைய பெருமாள் லக்ஷ்மணர் என்ற பெயரிலே நீ சகோதரனாக செல்வாயானால் இறைவன் வனம் செல்லுகிற பொழுது அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் என்று நாரதர் ஆலோசனை சொல்ல ஆதிசேஷனே இளைய பெருமாள் ஆக அவதாரம் அதனாலேதான் அந்த இளைய பெருமாள் லட்சுமணர் பதினான்கு ஆண்டுகள் உணவில்லாமல் உறக்கம் இல்லாமல் இருந்து இந்திர ஜெயித்தனை அழித்தார் இந்த வரலாறுகளை கேட்ட ராமச்சந்திரமூர்த்தி அப்பா திருக்கல்யாண ஆனவுடனே மனைவியோடு நான் பணம் சென்றேன் உனக்கும் திருக்கல்யாணம் முடிந்த புதிதிலே புது மனைவியை வீட்டிலே விட்டுவிட்டு எனக்கு வந்து தொண்டி செய்து நான் தங்கின இடங்களெல்லாம் பந்தல் போட்டு பன்னக சாலை காவல்காரனா ஏவல்காரனா எனக்கு பணி செய்தாயே இந்த கடன் தீர வேண்டுமானால் அடுத்த அவதாரத்திலே எனக்கு முன்னதாக பலராமர் என்ற பெயரிலே போய் பிறந்து வாழ்ந்திருப்பாய் உனக்கு தம்பியாக நான் பறந்து நீ செய்த தொண்டுகளையெல்லாம் ஓரளவு செய்தால்தான் எனக்கு இந்த கடன் தீருமின்றி பெருமாள் திருவாயு மலர்ந்தொருளினார் அதனாலேதான் ராமராய் இருந்த ஆண்டவன் இளையவராக கிருஷ்ணனாகவும் லட்சுமணராய் இருந்த இளையவர் மூத்தவராக பெரியவராக பலராமராகவும் கிருஷ்ணாவதாரத்திலேயே நடைபெறுகிறது ராமாவதாரத்தில் தர்மத்தின் வழியிலேயே சென்று தர்மத்துக்கு வெற்றியை தேடி என்ன அவதாரம் கிருஷ்ணாதாரத்தில் வெற்றி தர்மத்துக்கு பாதை கொஞ்சம் மாறுதலாக இருந்தாலும் பரவாயில்லை என்று எடுத்துக்கொண்டான் பெருமான் அதுதான் ராமாதாரத்துக்கும் கிருஷ்ணாதாரத்துக்கும் வித்தியாசம் ராம அவதாரத்திலே இறைவன் என்பதை எந்த இடத்திலேயும் அவர் காட்டினதாக வரலாறு இல்லை மனிதன் படுகிற அத்தனை துன்பங்களையும் பட்ட அவதாரம் அதனாலே அது ஏழை அவதாரம் என்பார்கள் ராமாவதாரத்தை கிருஷ்ணாவதாரத்திலே இறைவன் தனக்கு தெய்வ பலம் தேவைப்பட்ட இடங்களெல்லாம் பயன்படுத்திக் கொள்கிறான் ஆயிரம் ஆயிரம் அவதாரங்கள் இறைவனுக்கு உண்டி எல்லாராலும் போற்றி புகழ்ந்து பேசப்படுவது தசாவதாரம் அது என்ன தசாவதாரம் மச்சமாயூ வராமமா நரசிம்மாமராமன் ரகுராமன் பலராமன் கிருஷ்ணன் கலிக்கதாவதாரமுமா சீதராத மோதரா பீதம்பர கேசவா நாராயநாய நமவே மற்ற மீனாக கூட இறைவன் அவதாரம் செய்திருக்கிறார் கோமுகன் என்கிற அசுரேந்திரன் பிரம்மாகட்டிருக்கிற வேதங்களை எல்லாம் களவாடி போனான் அவனை துரத்துகிற பொழுது அவன் போய் சமுத்திரத்திலே ஒளிந்து கொண்டான் நீரிலே வேகமாக செல்லக்கூடிய ஜந்தி மீன் அதனால் இறைவன் மீனாக வடிவமெடுத்து வேகமாக தண்ணீரிலே பாய்ந்து அந்த சுரேந்திரனை தேடி அடித்து அழித்து வேதங்களை மீட்டு வந்து பிரம்மாகட்ட தந்தாவதாரம் மச்சாவதாரம் கூர்மம்னா ஆமை பார்க்கடலை பாத்திரமாக வைத்து வந்திற மலையை மத்தா வைத்து தானவராகி அரக்கிற ஒரு புறமும் வானவராகி தேவர ஒரு புறமும் ததிமுதரையும் அமிர்தம் வேண்டி அப்போ மலை சிக்குன்றது பகவான் கிட்ட புகார் பண்ணினாங்க மலைக்கு அடியிலே ராட்ச ஆமையாக வலிமையுடைய வேடு உடைய ஆமையாக ஆண்டவன் மலையை தாங்கினார் அதன் பிறகு கிடுகிடுக என்று அந்த மலை சுழன்றது அமிர்தம் வந்ததை தேவர்கள் வாழ்ந்தார்கள் தேவர்களுக்கு உதவி செய்வதற்காக எடுத்த அவதாரம் அந்த கூர்ம அவதாரம் மச்சமாய் கூர்மமாய் வராக மாய் பன்றி வெள்ளைப்பன்றியாகவும் இறைவன் அவதாரம் செய்திருக்கிறான் இரண்யனுடைய தம்பி இரண்யாக்கதை உலகத்தையே பாயா சுருட்டின பலவான் பலங்களை தவறான முறையிலே பயன்படுத்தினார் அவனை அழிப்பதற்காக இறைவன் தேடினார் அவன் எல்லா உலகங்களையும் தாண்டி பாதல உலகத்திலே போய் பதுங்கினான் மண்ணை வேகமாமா சுவாசத்தினாலே மூச்சிக்காற்றாலே தோண்டக்கூடிய ஜன்தி பன்றி அதனாலே இறைவன் வெள்ளைப்பன்றி அவதாரம் செய்து அத்தனை உலகங்களையும் தோண்டி கீறி கொண்டு போய் அந்த அசுரேந்திரனை பிடித்து அழித்தார் அதனாலே எடுத்த அவதாரம் அந்த வராக அவதாரம் இறைவன் நரசிங்க பெருமாளாகவும் அவதாரம் செய்தார் இறைஞ்ச கசிபு பிரம்மாவை நோக்கி கடுமையான தவஞ்செய்தான் அவர் வந்த அப்பா அவனுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிற பொழுது மரணமில்லா பெரு வாழ வேண்டும் ஜனனம் என்றிருந்தால் மரணம் என்பது உண்டு வரத்தை மாற்றி கேள் என்றார் அவனுக்கு எப்படியெல்லாம் நினைவு வந்ததோ அப்படியெல்லாம் வரம் கேட்கிறான் தந்தேன் தந்தேன் தந்தேனார் பிரம்மா இப்போ என்ன முடிவுன்னுட்டா இனிமேல் நமக்கு மரணமே இல்லை இரவிலே பகலிலே மேலே கீழே உள்ளே வெளியே ஆயுதங்களால் என்றெல்லாம் அவன் மரணம் கூடாதுன்னு வரங்கட்டான் இப்பொழுதுமே இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கக்கூடாது நம் துன்பத்தை சொல்லி வருந்தலாம் கண்ணீர் விட்டு அழலாம் நமக்கு எவ்வளவு தர வேண்டுமென்று இறைவன் பொறுப்பிலேயே விடுவோமானா இறைவன் அவர் குணத்திற்கேற்றார் போலேயே கொடுப்பார் நாம கேட்டால் குறைவாதான் கேட்போம் ஆண்டவன் வள்ளல் இல்லையா இவன் என்ன முடிவு பண்ணிட்டான் இனிமேல் நமக்கு மரணமில்லை என்று கர்வத்தோடு தேவர்களுக்கு துன்பம் செய்ய தொடங்கினான் அவனுடைய மனைவி லீலாவதிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தான் அந்த குழந்தை கல்வி பயில்கிற வயது வருகிற பொழுது பாடசாலையிலே கொண்டு போய்விட்டார்கள் சுக்கராச்சாரியாருடைய பிள்ளைகள் கண்டன் மர்க்கன் என்று அவன் ஆட்சி காலத்தில் ஆசான்கள் கடவுள் வாழ்த்திய இரண்ய நமகா எல்லாரும் சொல்லுகிறார்கள் பிள்ளைகள் ஆனால் அந்த அரச குடும்பத்து பிள்ளை ஓம் நமோ நாராயநாய நம ஆசிரியருக்கு தூக்கி வாரி போட்டு அப்பா உலகமே உன் தகப்பனாரு தெய்வமா வழிபடுகிறது நாராயணம் பேரை சொல்றேன் பேரை காட்டாலே உன் தகப்பனாருக்கு கோபம் வரிமை என் பதவிக்கு ஆபத்து கொண்டு வந்து அரசர் விட்டான் பெயர் சொல்ல வந்தே என் செல்வமே என் பேர சொல்றா அப்பா செத்து செத்து ஜென்மா மனித உடும்பு நிரந்தரமானவன் இறைவன் அதனாலே இறைவன் பேரைத்தான் சொல்லுவண்ணான் எனக்காக பயந்து ஒளிந்து போய் பதுங்கி வாழ்கிறான் அந்த இறைவன் நாராயணன் எங்கே இருக்கிறான் எங்கும் இருக்கிறான் இந்த தூணிலே இருக்கிறானே வழிபடுகிற இறைவன் என்று அந்த தூணை காட்டினான் தூணில் இரு பான உந்தாரி தல்லோ பிள்ளை தானம் தறி இருவிழிகளில் பரி வருகிற கோபம் தருகிறமா சிறுவனகன மறுவியகன திரிபுரம் எரிபட ஒரு நொறி தண்ணில் செய்வேன் கவனே இந்த தூணில் இரு பான உந்தாரி அங்கரத்தில் வாழும் சந்திரன் சூரியர் இந்திரர் இமைオーர்கம் குருவர் வேதம் મંદિર மாமரே மாதவர் ஆழி மூமானி இளந்தனில் வால்மன்னர் பன்னகர் மதிகதி رودநாடு ஆதியனி বনமுதலோ பலரும் பதமதே கரியன நம்மை தூதி பூரெந்தடா இந்ததுனில் திருபானுந்தனாரி வீதல்லோ ஆண் பிள்ளை தானம் சரி பஞ்சாந்த சட்டையை ஈருத்தி பகரும் உம்மல கொட்டையை வீருத்தி மெய்ஞான பாட்ட மேல்விடி ஊறுத்தி வேதந்த நீட் கோ கோபம் தருகிற மாட சிறுவனம் அருவிய கனதெரிபுரம் எரிபட ஒரு நொடி தண்ணில் இந்த தூணில் இரு ஆலைக்காரும் பாதை பாதேவும் திருமலை ஆட்டு வட்டியிட ஆகும் மேலே மேலே தாமதம் செய்தாயின் கைவாடினால் வெட்டி திறனம்போல் எரியுவேன் இவ்வேளை உலகின் பெரிய அழகடகுள் கலவியில் வாழ்காலி வரதனப்பனியும் கண திரிபுரம் எரிபட ஒரு நொடி தண்ணியில் செய்வேன் கவனே இந்த தூணிலே இருக்கிறானா என்று ஓங்கி அறைகிறானாம் இரண்யன் ஓங்கி அரைகிற பொழுதினி வழிபடுகிற அந்த நாராய் என வெளிப்படவில்லையானால் மகன் சென்று பாசம் பார்க்காமல் உன்னை அழிப்பேன்டா என்று ஓங்கி தூணையும் அறைகிறானா பரகலாத ஆழ்வார் ஆண்டவனை மனமுறையி வழிபடுகிறார் பெருமாளே நீங்கள் வரவில்லை யானால் என் தகப்பனார் என்னை அழிப்பார் என்று நான் வருந்தவில்லை நல்லறிவு இல்லாத என் தகப்பனுக்கு நல்லறிவு புகட்டுவதற்காக நீங்கள் வர வேண்டுமென்றி உள்ளன்போடி உருகி அழுதி தொழுதி வழிபாடு செய்கிறார் பரகலாத ஆழ்வார் எங்கு போனாலும் அவன் எந்த தூணை குணம் மாறி மாற்றி அடிப்பானோ என்று அத்தனை தூண்களிலேயும் இறைவன் காத்திருக்கிறார் ஓங்கி ஒரு தூணை அறைந்தான் அந்த தூணிலே இருந்த நரசிம் பெருமாள் பிரசன்னமான சூரிய பிரகாசமாக அதி ஆண்டவன் வடிவத்தை பாரத்துடனே இவ்வளவு நேரமாக உயரம் பேசினவன் ஓட்டம் இரண்யன் அவனை தூக்கி வந்து மடி மேல வைத்து வாயற்படியிலே அமர்ந்து அவன் கேட்ட வரங்களுக்கு பழுதில்லாமல் இறைவன் அவனை அழிக்கிறார் பிரகலாத ஆழ்வார் வேண்டினார் ஆண்டவனே என் தகப்பனுக்கு நரகன் தந்துவிடாதீர்கள் சொர்க்கம் கொடுங்கள் அப்பா ஒரு குடும்பத்திலே நல்ல பிள்ளை பிறந்தால் இருபத்தோரு தலைமுறைக்கு நான் வைகுந்தத்திலே இடம் தருவேன் இந்த குடும்பத்தில் எப்பொழுது நீ பிறந்தாயோ அதிலிருந்து நான் இருபத்தோரு தலைமுறைக்கு வைகுந்தத்திலே ரிசர்வ் பண்ணி பெருமாள் இந்த நரசிங்க பெருமாளுடைய கோபம் குறைந்தபாடில்லை ஆண்டவன் வந்த வேலை முடிஞ்சிட்டது அந்த உக்கரத்தோடு இருப்பதினாலே தேவர்கள் நடுங்கி சாமினுடைய உக்ரம் குறைவதற்கு சிவ வழிபாடு செய்தார்கள் தேவர்கள் அகில நாயகன் சிவபெருமான் வந்து நரசிங்க பெருமாளை தூக்கி மடிமேல் வைத்து சாந்தப்படுத்தினாரா சரபம் என்ற எட்டு கால்களை மிருகமாக வந்து சிவபெருமான் இந்த காட்சி சென்னை கோயம்பேடு மார்க்கெட் அருகிலே இருக்கிற குருங்காலீஸ்வரர் ஆலயத்திலே எதிரிலே உள்ள மண்டபத்திலே சரபேஸ்வரர் என்று ஒரு தூணிலே உண்டு அந்த தெய்வத்தை ஞாயிற்றுக்கிழமை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக வழிபாடு செய்தால் எப்பேற்பட்ட துன்பம் இருக்கிற குடும்பமும் அமைதி அடையும் நல்ல நிலை முன்னேற்றம் என்பது உறுதி மயிலாப்பூரிலே இந்த காட்சி உண்டு எங்கெல்லாம் சரபேஸ்வரர் சிலை உண்டோ அங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக வழிபாடு செய்தால் அந்த குடும்பம் சுபிக்ஷம் அடையும் எந்தவித சந்தேகமும் இல்லை இறைவனுடைய அடுத்த அவதாரம் வாமன் அவதாரம் காசி வரைக்கும் தேவி இருக்கும் குட்டை பிராமணனாக யார் எதை காட்டாலும் வாரி என்று கர்வத்தோடு கொடுத்து கொண்டிருந்த சக்கரவர்த்தியின் கர்வத்தை அடக்குவதற்காக இறைவன் குட்டையான வடிவத்திலே போய் மூன்றடி மண் சொந்தமாக காட்டார் நானே அளந்து வேண்டார் எல்லாம் என்னுடையது எங்க வேணாலும் அளந்து அவன் சொல்லி முடித்தவுடனே இறைவன் திருவிக்கிரமனாக கிருகிரு கிருகிருகிருன்னு வளர தொடங்கினார் அப்படி வளர்ந்த இடம் தமிழ்நாட்டிலே திருக்கோவிலூர் என்ற க்ஷேத்திரம் அந்த தெய்வத்தை அங்கு போனால் தரிசிக்கலாம் அந்த விஸ்வரூபத்தை சுவாமி வேகமாக எடுக்க தொடங்கின காட்சியை பார்த்த சுக்கராச்சாரி அரசே வந்தவன் வருகிற பொழுது உன்னியமுக்காலடி உயரம் இருந்தான் நீங்கள் சொன்ன உடனே அவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான் எங்கு போய் நிற்பானோ எதை எப்படி அளப்பானோ தராஜர்கள் என்று தடுத்தார் பாய் விட்டு சொன்னா தாயவித்தாவது கொடுக்கணும்னு பழமொழி குருநாதர் கமண்டலத்திலே இருந்து தாரை அரசனை காப்பாற்றுகிற பொறுப்பிலே இருக்கிற சுக்கராச்சாரி கமண்டல துவாரத்தை வண்டாக போய் நீர் வராமல் தடுத்தார் உலகத்திலே மகா மகா பாவம் கொடுப்பதை கெடுப்பது கொடுப்பதை கெடுக்கிறானே என்று ஒரு துரும்பாலே வண்டை குத்தினார் இறைவன் ஒரு கண்ணு குருடாயிட்டது உயரம் குபுகுபுகுபு என்று நீரோடு கலந்து வருகிறது அப்படி தந்தவுடனே இறைவன் தன்னுடைய திருவடியாலே அத்தனை உலகங்களையும் இரண்டே அடியாக அளந்து மூன்றாவது அடிக்கு இடம் எங்கே என்று காற்றார் அண்டவனே நீங்கள் என்று தெரியாமல் நான் அலட்சியப்படுத்தினேன் கர்வத்தோடு இருந்தேன் எல்லாம் என்னுடையது என்று இருந்தேன் தலை வணங்குகிறேன் என்று வணங்கினான் அவன் தலைமேலே இறைவன் திருவடியை வைத்து அப்பா கொஞ்ச நீ பாதல உலகத்திலே இரு நீ செய்த தவம் காரணமாக உனக்கு நற்கதியை பின்னால் தருகிறோம் என்று இறைவன் திருக்கருணை செய்த அவதாரம் வாமன் அவதாரம் அடுத்த அவதாரம் பரசுராம அவதாரம் தவறு செய்தவள் தாயாக இருந்தாலும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று பெற்ற தாயையே வெட்டி நீதி நிலைநாட்டின் அவதாரம் பரசுராம அவதாரம் இறைவனுடைய அடுத்த அவதாரம் ரகுராமன் ஏகப்பட்ட பத்தினி தசரதனுக்கு ஏக பத்தினி விரதன் ராமச்சந்திரமூர்த்தி தவறு செய்கிறவர்கள் யாராயிருந்தாலும் என்னை விட அவர்கள் அதிகம் தவறு செய்தவர்கள் நான் பரவாயில்லை என்று சமாதானம் சொல்லுவார்கள் அந்த வகையிலே இறைவன் அப்படி இல்லாமல் ஒழுக்கமுடைய வாழ்க்கை வாழ்ந்தி ஒழுக்கத்தை நிலைநாட்டின் அவதாரம் ராமாவதாரம் ஒரே சொல் ஒரே வில் ஒரே இல் ஒரு மாட்டே ஒரு பத்தினி ஒரு பானா மனிதனுடைய ஒழுக்கத்தை முழுமையாக சொல்லின அவதாரம் ராமாவதாரம் குரங்கினம் அரக்க என்று வேடர் இனம் என்று பாகுபாடு இல்லாமல் அத்தனை பேரையும் சகோதரர்களாக ஏற்றி சகோதர தத்துவத்தை மேம்படுத்தின அவதாரம் ராமாவதாரம் அடுத்ததாக கிருஷ்ணாவதாரம் வடமதுராவை உக்கிரசேனன் என்ற அரசன் ஆட்சி செய்து வருகிறான் அவனுடைய ஒரு பிள்ளை கம்சன் அந்த கம்சனுக்கு நல்ல நண்பர்கள் இல்லை எல்லாம் தீய நண்பர்கள் அந்த தீய நண்பர்களுடைய சேர்க்கையினாலே தகப்பனாரை சிறையிலே அடைத்து தான் ஆட்சியை பிடித்தான் அவனுக்கு ஒரு சித்தப்பா தேவகன் அந்த தேவகன் மகள் தேவகி கம்சனுடைய சகோதரி அந்த சகோதரியை அன்பு பாராட்டி வளர்த்தான் தன் குருநாதர் வசுதேவருக்கு சகோதரி தேவகி திருக்கல்யாணம் செய்து கொடுக்கிறான் கம்ச பூபதி கொடுத்து தேரிலே ஏற்றி மணமக்களை அமரை செய்து கம்சனே தேர்ஓட்டிக்கொண்டு செல்லுகிறான் அப்ப திடீர் ஆகாய மார்த்தத்திலே ஒரு அசரீரி கேட்கிறது அடே கம்சா சகோதரியை அன்போடு வளர்த்து அவளை திருக்கல்யாணம் செய்து கொடுத்திருக்கிறாயோ அவள் வயிற்றிலே பிறக்கிற எட்டாவது குழந்தையினாலே கட்டாயமனுக்கு மரணம் நடுஞ்சினான் யமனே நிற்பது போலே காட்சி தெரிகிறது இவளை உயிரோடு விட்டாதானே இவள் வயிற்றில் பிறக்கிற எட்டாவது குழந்தையினால் கட்டாயனுக்கு மரணம் இவளையே அழிக்கிறேன் என்று பந்த பாசங்களை மறந்தவனாக வளர்த்த அவனே கூந்தலை பிடித்து அழிக்கிறேன் என்று உடைவாளை உருவினான் வசுதேவர் ஓடிவந்து தடுத்தார் கம்சா இவள் உனக்கு எமன் அல்லவே இவள் வயிற்றிலே பிறக்கிற எட்டாவது குழந்தைதானே முதல் குழந்தை பிறந்துடனே இரண்டாவது குழந்தை பிறந்த அனைத்து குழந்தைகளையும் உன்னிடத்திலே தருகிறேன் குழந்தைகளை எது வேண்டுமானாலும் செய்து கொள் பெண் பாவம் ஏழு ஜென்மத்துக்கு உன்னை விடாது வேண்டாம் என்று தடுத்தார் வசூதி அவர் குருநாதர் கம்சனுக்கு சொன்ன சொல் தவறாதவர் அந்த நம்பிக்கையிலே விட்டுட்டான் அந்த இரண்டு பேரும் இல்லறத்தில் நல்லறமா வாழ்கிறார்கள் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது சொல் தவறாமல் கொண்டு வந்த அந்த வசூதை அவர் அந்த குழந்தை கொடுத்துடுறார் குழந்தை வாங்கி பார்க்கிறான் கம்சன் பச்சை மண்ணு இந்த குழந்தையா எனக்கு விரோதி எட்டாவது குழந்தை தானே வளர்த்து கொள்ளுங்கள் என்று திருப்பி கொடுத்துட்டான் இப்பவும் வசூதேவருக்கு மகிழ்ச்சி இல்லை போடுவான் தேவகி என்னங்க பார்த்தீர்களா என் அண்ணனை பார்ப்பதற்குத்தான் முரட்டுத்தனம் இரக்கமே உருவானவர் என் அண்ணா என்று பெருமை பேசுகிறாள் தேவகி இரண்டாவது ஒரு ஆண் குழந்தை பிறந்தது கம்சன் கொல்லவில்லை மூன்றாவது ஒரு ஆண் குழந்தை பிறந்தது கொண்டு வந்து கொடுத்தார் வசூதி அவர் கம்சன் கொள்ளவில்லை இப்படி ஆறு ஆண் மக்கள் முருகப்பெருமானை போலே அரண்மனை முழுவதும் ஓடி ஆடி தவழ்ந்து விளையாடி மகிழ்கிறார்கள் அந்த காலகட்டத்திலே நாரத மகாமனிவர் கம்சனுடைய சபைக்கு வருகிறார் கம்சன் வரவேற்று அமரை செய்து உபசரிக்கிறார் நாரதரே ஏதாவது விசேஷமான விசேஷம் எல்லா இருக்கட்டும் ஆரி குழந்தையும் எமனாச்சே ஏண்டா கொல்லாத வச்சுக்கிறேன் சுவாமி எட்டாவது குழந்தை தானே எம ஆறு குழந்தை தானே பிறந்திருக்கு அப்பா முதல்லேருந்து எண்ணினா எட்டாவது குழந்தை எட்டாவது வரும் எட்டிலேருந்து எண்ணிப்பாரு முத குழந்தையே எட்டு வரும் எந்த குழந்தை எமனோ யார் கண்டது அதன் பிறைய உன் சௌகரியம் நான் வரட்டியுமா நாராயணா என்று நாரதர் விடை பெற்றார் இப்ப இவனது குழப்பம் ஆகிட்டது வேகமா போய் பார்க்கிறான் அந்த ஆறு குழந்தை போலே பாச கையிட்டு வைத்துக் கொண்டு ஆ வா அழிக்கிறேன்னு சொல்ற மாதிரி காட்சி தெரியுதான் கல் சுவற்றிலே அடித்து அடித்து மோதி கொள்கிறான் ஓடி வந்து சகோதரி அழுது தொடித்து தடுக்கிறாள் அண்ணா இந்த சின்ன குழந்தைகளா உங்களுக்கு யமன் ஏய் கோ தள்ளி தள்ளிவிட்டு ஆறு குழந்தைகளையும் கொன்று குவித்தான் நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்று தானே கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆறு குழந்தைகள் ஏன் மாண்டார்கள் நாரதர் கழகத்தினால இந்த ஆறு பேரும் கேலி செய்தவர்கள் அதனாலே அவர் பூலோகம் போய் பிறக்க கிடவதுன்னு சபிச்சுட்டார் அந்த ஆறு பேரும் பூலோகத்திலே வாழ விருப்பம் இல்லாமையினாலே நாரதர் திருவடியிலே விழுந்து சுவாமி நாங்கள் எங்க போய் பிறக்கிறோமோ அங்கே நீங்கள் கண்டுபிடித்து ஏதாவது ஒரு கலகத்தை செய்து எங்கள் பதவிக்கு எங்களை அனுப்புங்கள் என்று வேண்டினார்கள் அதனாலே கலகஞ்செய்து நாரதர் அவங்க பதவிக்கு அனுப்பினாரா அந்த கந்தர்வர்களை ஏழாவதாக கர்ப்பந்தரிக்கிறார்கள் தேவகி பயந்து போனான் கம்சன் சிறை வச்சிட்டான் பலத்த பாதுகாப்பு கரங்களில் கால்களில் சங்கிலி போட்டான் வசுதேவர் தேவகி ரெண்டு பேரும் அந்த ஏழாவது கர்ப்பம் ஐந்து மாதம் ஆனவுடனே வசதி அவருக்கு மூத்த மனைவியாக இருக்கிற ரோகிணி வயிற்றுக்கு டிரான்ஸ்பர் பண்ணினாரா ஆண்டவர் இங்க அஞ்சு மாதம் அங்க அஞ்சு மாதம் அங்கு பிறந்த அந்த பிள்ளைக்கு பலராமர் என்று பெயர் வைத்தாங்க கர்ப்பம் செதைஞ்சு திட்டதுன்னு இங்கே பேசிட்டாங்க எட்டாவது கர்ப்பம் கட்டாய் இதுதானே யமன் என்று இன்னும் பாதுகாப்பை பலப்படுத்துகிறான் கம்சன் சிறைய சுற்றி குழந்தை எந்த வகையிலேயும் தப்பிக்கக்கூடாது இதே சமயத்தில் ஆயர்பாடியில் யசோதை கர்ப்பமுற்றிருக்கிறாள் இறைவனுடைய ஆலோசனையினாலே பராசக்தியே யோக மாயையாக கர்ப்பமுற்றிருக்கிறார்கள் அங்கேயும் குழந்தை பிறந்தது இங்கேயும் சுவாமி இரண்டு பேர் கனவிலேயும் கணவன் மனைவி வசுதேவர் தேவை இரண்டு பேர் கனவிலேயும் ஒரே சமயத்தில் சொன்னாராம் பெருமாளாயிருக்கிற நானே உங்கள் பிள்ளையாக பறக்க வேண்டும் என்று பலகாலம் தவஞ்செய்தீர்கள் அதன் பயனாலே நான் இப்பொழுது அவதாரம் செய்ய இருக்கிறேன் நான் பறந்தவுடனே உங்களுடைய சிறை கதவுகள் தானாக திறக்கும் கை கால்கள் பூட்டப்பட்ட விலங்குகள் உடையும் தெய்வ வடிவாயிருக்கிற என் உடம்பு உங்கள் உடம்பு திண்டுகிற பொழுது நான் மனித வடிவத்தை அடைவேன் ஒரு கூடையிலே வைத்து என்னை கொண்டு போய் ஆயிரப்பாடியிலே அரண்மனையிலே யசோதி அருகிலே கடத்தி அங்கிருக்கிற பெண் குழந்தையை கொண்டு வாருங்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என்று இறைவன் கனவுல சொன்னார் தேவகி எழுந்து கணவனாருக்கு சொன்னாங்க என்னங்க என்னங்க பெருமாளே கனவுல வந்தாருங்க அவரும் சொன்னார் ரெண்டு பேர் கனவு ஒன்னாரு கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்தால் கனவு கூட ஒன்னா வருமா அந்த அம்மையாருடைய உடம்பு பிரகாசிக்கிறது சிறைச்சாலையெல்லாம் ஜகஜோதி மயமா விளங்குகிறது அஷ்டமி திதியிலே சிறைச்சாலையிலே தாது வருடம் ஆவணி மாதம் தேவிப்பிரையிலே இரவு நேரத்திலே ஜகஜோதி மயமாக பெருமாள் அங்கே பண்ணினார் தமத்புதம் பாலகம் அம்புஜட்சணம் சதுர்புதம் சங்க கதாயுத்தாயுதம் மகாரைரிய கிரீடகு அகிலவுலக நாயகனாயிருக்கிற பெருமாள் பாலகம் குழந்தைய அவதாரம் மண்ணினாராம் சதுர பூஜம் நான்கு திருக்கரங்களோடு ஆயுதங்களோடு மார்பிலே ஸ்ரீவேட்கம் என்கிற மரிய தென்படுகிறது மார்பிலே அவருக்கு கௌசிபணி கவசம் இடுப்பிலே பட்டாடி தலையிலே பைர கிரிடம் காதுகளிலே குண்டலம் வசுதேவர் செய்த தவம் காரணமாக மகனாக வந்து அவதாரம் பண்ணினார் வழிபடுகிறார் வசுதேவர் தீயும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கீழரும் பொன் கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பாலின்றி திருவடியை தொட்டி வணங்கினார் ஆண்டவன் அந்த சதர்புஜங்களெல்லாம் தெய்வீக காட்சி மறைந்து மனித வடிவத்தை அடைந்தார் கரங்களிலே காய்களிலே பூட்டப்பட்ட சங்கிலிகள் உடைந்தது சரி கதவு திறந்தது இரண்டு பேர் மகிழ்ந்தார்கள் கூடையிலே இறைவனை தூக்கி வைத்துக் கொண்டு வசுதேவர் இறைவனை வைத்துக்கொண்டு வெளியில் வந்தார் லேசா மழை வர்றது மழை நீர் இறைவின் மேலே படிமையின்றி ஆயிரம் தலைகளை உடைய ஆதிசேஷன் கொடையா வருகிறானோ யமுனா நதியிலே ஏராளமாக வெள்ளம் போடுறது இந்த வெள்ளத்தை எப்படி கிடப்பேன்னு ஒரே இருட்டா இருக்குது வழி நாராயணா நாராயணா என்று இரண்டு முறை பாராயணம் செய்தார் சென்ற நீர் சென்றது வந்த யாரோ அணை மாதிரி நின்னுட்டதான் அந்த நதியை கடந்தார் ஆயர்பாடி சென்றார் அரண்மனையிலே புகுந்தார் யசோதி அருகிலே இறைவனை கடத்தி அங்கிருக்கிற பெண் தூக்கி சிறைச்சாலைக்கு வந்து உள்ள போனார் கதவைகள் எப்பொழுதும் போலே பூட்டிக்கொண்டது கைகால் விலங்குகள் தானா போட்டுட்டது என்று இந்த பெண் குழந்தை அழுகிறது இறைவன் பிறந்தால் யாராவது ஏமாற்றி தப்பிக்க விடுவார்களோ என்று அவன் வேறு கம்ப்யூட்டர் சிஸ்டங்கள் எல்லாம் அந்த காலத்திலேயே வைத்திருந்தான் மொழி மணி அடிக்கிறது கர்ணாடி மாலை உடையிறது கோவேரி கழுத கற்றுறது இப்படியெல்லாம் வச்சிருந்தான் பகவான் பறக்கிற பொழுது அத்தனை பீஸு காரியும் பிடிங்கிட்டார் பல ஒன்றும் வேலை செய்யலை இந்த பெண் குழந்தை வந்த உடனே குவா குவா என்று அழுகிறது இந்த ஓசை காட்ட உடனே எட்டாவது குழந்தை பிறந்தது கட்டாயம் இதுதாரி நமக்கு யமன் என்று ஓடி வந்தான் கம்சன் குழந்தையை தூக்கி நான் கொள்வதற்காக அண்ணா இது பெண் குழந்தை இந்த குழந்தையா உங்களுக்கு எமன் விட்டு விடுங்கள் இல்லை இல்லை இதுதான் எட்டாவது குழந்தை எனக்கு எமன் என்று அழிக்க முயற்சிக்கிறான் பக்கத்திலே இருந்த அமைச்சன் சொன்னான் அரசே பெண் குழந்தை நீங்களா கொல்ல கூடாது குழந்தையை தூக்கி மேலே போடுங்கோ வாழை திருப்பி புடிங்கோ குழந்தை வாழல பட்டு இறந்துட்டா பாவம் உங்களுக்கு இல்லைன்னா அதே மாதிரியே காலை பிடித்து மேலே வீசினா போன குரந்த கோழ வரல மேலே பார்த்தான் இங்கே பராசக்தி மாகாணியாக காட்சி தருகிறாள் முடனே என்னை கொல்லவா தூக்கி வீசுகிறாய் உன்னை கொல்லுவதற்காக என் அண்ணா கண்ணனா பிறந்த ஆயுறுபாடியிலே போய் ஒளிந்து வளர்கிறான் ஒரே வினாடியிலே உன்னை அழித்திருப்பேன் தெரிந்தோ தெரியாமலோ நீ என் கால்களை பிடித்து மேலே போட்ட என் காலை தொட்டை யாரையும் அழிப்பது இல்லை என் அண்ணன் கண்ணனால் நீ அழிவது உறுதி என்று அந்த பராசக்தி மறைந்தால் நெருப்ப அள்ளி வயிற்றில போட்ட மாதிரி பகீரன் ஆயிட்டுதான் கம்சனுக்கு நாச்சியார் பாடுவார்கள் இரவில் ஒரு தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிளாயி தாம் திங்கி நினைத்த கருத்தை பிழப்பித்து கம்சன் வயிற்றில் நெருப்பண்ண நடுமாலே உண்மை அருசித்து வந்தோம் பரதருக்க செல்வமும் சேவகமும் பாடி வருத்தம் எம்பாவா கம்சந்தயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே நெருப்பள்ளி போட்டது போல அதிர்ந்தான் கம்சன் வேதனை அடைந்தான் எத்தனை எத்தனை பாதுகாப்பு அத்தனை பேரே போனானே என்று நடுங்கினானாம் அங்க யசோதை கந்திருந்து பார்த்தாங்க நீள மேனி சாமள வண்ணனா சுவாமி படுத்திருக்கிறார் இந்த குழந்தை தான் பெற்ற குழந்தை நினைக்கிறார் எழுந்தார்கள் மயக்கன் தெளிந்தார்கள் மகிழ்ந்தார்கள் தங்க தொட்டில் செய்து அந்த குழந்தையை போட்டி பேர் விழா பிரம்மாண்டமான அளவிலே ஆயர்பாடி நகரம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் வந்து பார்க்கிறார்கள் குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னாங்க அவ்வளோ வயசாயிட்டது யசோதகி அழகான குழந்தையாமே கொழுகோள் இருக்கிறாமே பார்க்க பரவசமாக இருக்கிறாமேன்னு கூட்ட ஆள மோது இறைவனே அவதாரம் செய்தார் என்று பிரம்மதேவன் மானிக்க கல்பதித்த ஒரு தொட்டிலை அனுப்பினான் தேவேந்திரன் ஒரு தொட்டில் அனுப்புகிறார் குபேரன் ஒரு தொட்டில் வருண தேவன் ஒரு தொட்டில் அக்னி தேவன் அத்தனை தேவர்களும் ஆளுக்கு ஒரு தொட்டில் அந்த பிரம்ம அனுப்பின தொட்டில் இறைவனை கடத்தி தாளாற்றி பாடுகிற யசோதை சுவாமிக்கு முதல்ல வைத்த பேரு கண்ணன் என்று வைத்தார்கள் கண்கள் அழகா இருந்ததால் எப்படி பாடுறாங்களா மாணிக்கம் கட்டி வைர மீடை கட்டி ஆணி பொன்னா வண்ண சீரத் தொற்றிலே வேணி ஊனக்கு பிரம்மன் வீடி தந்தான் மாணி கூறளே தாரேலோ வைய மாழந்தானே தாரேலோ கமர்ந்த இறைவன் குழந்தையாக தொட்டிலே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் அந்த குழந்தை வளர வளர அடம் பிடித்து வளர்கிறது குழந்தைகள் என்னெல்லாம் சேட்டு செய்வார்களோ அதெல்லாம் இறைவன் செய்து மகால் குடிக்கிறது பால் குடிடா வேண்டாம் ஏன் ஏன் பால் குடிக்கணும் பால் குடித்தா சத்து எதுக்கு சத்து வேணும் சத்து இருந்ததாண்டா பெரியவனாக வளருவேன் ஏன் பெரியவனாக ஆகணும் பெரியவனாக ஆனாதாண்டா திருமணம் செய்வாங்க ஏன் திருமணம் செய்யணும் திருமணம் செய்தாதாண்டா குழந்தைகள் பிறக்கணும் ஏன் குழந்தைகள் பிறக்கணும் சில அறிவுள்ள குழந்தைகள் வினா மேலே வினா கேட்டுக்கினே இருக்கும் பதில் சொல்ல தெரியாத தகப்பன்மார் தலை மேலே ஒன்று போடுவேன் ஏய் போடா பெரிய கலெக்டராக போகிறார் கேள்வி கேட்குற எந்த குழந்தை திரும்பி திரும்பி கேள்வி கேட்கிறதோ அது அறிவு வேலை செய்கிறதுன்னு அர்த்தம் முடிந்த வரையிலே பதில் சொல்லணும் வற்புறுத்தி வற்புறுத்தி பால் கொடுக்க தொடங்கினார்கள் தொடங்கின பிறகு இறைவன் எந்த நேரம் பார்த்தாலும் பால் கொடு அம்மா பால் கொடு அம்மா பால் கொடு இப்பதான குடித்த பிறகு தருகிறேன் பிறகு இரவுக்கு தருகிறேன் இரவு இரவு இருட்டார்கள் இருட்டுனா உனக்கு நான் தெரிய மாட்டேன் எனக்கு நீ தெரிய மாட்டேன் அதான் இருட்டு உடனே இறைவன் தாயாருடைய முந்தானை ஆடை எடுத்து தனக்கும் தாயாருக்கும் குறுக்கே போட்டு அம்மா இப்போ எனக்கு நீங்கள் தெரியலே உங்களுக்கு நான் தெரியலே இருட்டு வந்ததுன்னே அர்த்தம் இப்போ பால் கொடு குழந்தைகள் பேசுகிற அளவிலே பொருள் எடுத்துக் கொள்ளும் ஒரு நாள் என்ன பண்ணினாங்க காலை நேரத்திலே தயிர் மோராக்கி மோரில் இருக்கிற வெண்ணையெல்லாம் மத்தால கடைகிறார்கள் அந்த வெண்ணெய் எடுத்து உருட்டி உருட்டி வைக்கிறார்கள் பால் சாப்பிடண தொடங்கினபரை எப்பொழுது பார்த்தாலும் பால் குடி பாலுடன் உயிரை வாங்கிறான் வெண்ணெய் சாப்பிட்டு பழகிட்டா இன்னும் தொல்லையா இருக்குமே என்று இறைவன் உறக்கத்தில் இருக்கிற பொழுது அவர்கள் வெண்ணை தயார் செய்கிறார்கள் யசோதை சுவாமி எழுந்தார் அருகிலே வந்து அம்மா என்ன இது என்று வெண்ணையை பார்த்து காட்டார் இது பூதம் ஓஹோ பூதம்மா என்று இறைவன் என்ன பண்ணினார் அங்கு இருந்திருந்த தீபத்தை வாயால் ஊதினார் குழந்தே கண்ணா கிருஷ்ணா அழாதடா பயப்படாதடா நான் தீபம் கொண்டு வருகிறேன் என்று இந்த யசோதை ஓடி போய் தீபம் எடுத்து வருகிறார்கள் காலியார்கள் ஏண்டாப்பா வெண்ண வைக்கணும் எங்கடா வெண்ணையா பூதம் தான் சரி பூதந்தான் எங்க பூதம் இருட்டு அறையாயிட்டதுனால எங்கோ ஓடி போச்சு இவரை ஏமாற்றினால் தாயை இறைவன் ஏமாற்றுகிறார் இறைவனுடைய காலண்டரில் அந்த போட்டோக்கள் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் போட்டிருக்கிற நகைகளும் சுவாமி உடம்பில் இருக்கும் அது என்ன காரணமா ஆண் குழந்தை பிறகுமா பெண் குழந்தை பிறகுமா எனக்கு என்று யசோதி ஒரு ஜோசி இடத்திலே ஆண் குழந்தை பிறக்குமானு முதல்ல காட்டுறதுனால இந்த தாய்க்கு ஆண் குழந்தை மேலே ஆர்வம் போல அம்மா உங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறகு நூறு பொற்காசுகளை வழங்கினார்கள் அதே ஜோசி நடத்திலே நந்தகோபன் ஜோசியும் பார்த்தார் எனக்கு பெண் குழந்தை பிறகுமா ஆண் குழந்தை பிறகுமா பெண் குழந்தைன்னு முதல்ல இவர் சொல்றதுனால பெண் குழந்தை மேலே விருப்பம் போல இதுன்னு ஐயா உங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறகு அவர் நூறு பொற்காசுகள் வழங்கினார் பெண் குழந்தை பிறக்குமே என்று விருப்பத்தோடு நந்தகோபன் பெண் குழந்தைக்கு போட வேண்டிய நகைகள் எல்லாம் வாங்கி வைத்தார் ஆண் குழந்தைகளுக்கு போட வேண்டிய நகைகள் எல்லாம் யசோதை வாங்கி வைத்தார்கள் இறைவனுடைய அவதாரத்திற்கு பிறகு இரண்டு பேர் வைத்திருந்த நகைகளையும் சுவாமிக்கு போட்டு அலங்காரம் பண்ணி அழகு பார்த்தாங்களாம் அதனால தான் பெண் குழந்தைங்க போட்டிருக்கிற சில நகைகள் எல்லாம் குழந்தை உடம்புல சுவாமி உடம்புல இருக்கும் அதில் இதுதான் காரணம் இறைவன் அடம் எதை காட்டாலும் வாங்கி கொடுத்து விடுகிறார்கள் செல்வ பிள்ளை அந்த அரண்மனைக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருந்து சுவாமி அங்கே அவதாரம் எதை காட்டாலும் தருகிறார்களே நாம கேட்டு அவர்கள் கொடுக்க முடியாமல் அவதிப்பட வேண்டும் என்று இறைவன் எண்ணினாரான் இவர் தவழ்ந்தி தவழ்ந்தி செல்லுகிற பொழுது பலுங்கு கற்களிலே தரையிலே இவருடைய வடிவம் தெரிகிறது அம்மா யார் இது அது அது ஒரு கிருஷ்ண அப்ப அந்த கிருஷ்ண என்னோடு விளையாடுவதற்கு வாண்டும் பிடித்து தான் அப்பா யானை காட்டாலும் வாங்கி தருவன் எதை காட்டாலும் வாங்கி தருவன் உன்னுடைய உடம்புதானே தெரிகிறது எப்படறது நீதான பிடித்து அடம் பிடித்து அழறார் என்று வருந்தினார்கள் வருந்துகிறாயா என்று அதில் ஒரு மகிழ்ச்சி எதிர்வீட்டிலே போய் ஒரு நாள் அந்த அம்மையாரை பார்த்து கண் கசங்கி இறைவன் அழுதார் அப்பா இந்த ஊரிலே உங்க அப்பா மகாராஜா செல்வச்சீமான் பிள்ளையாயிருந்து நீ கண் கலங்கலாமா ஏண்டா அழற ம் பெரிய செல்வச்சீமான் பசித்தா எங்கள் பால் தரல பசிக்கிறது உங்கள் வீட்டில் பால் இருந்தால் கொஞ்சம் கொடுங்களேன் தருகிறேன் இங்கேயே இரு என்று நம்மையார் உள்ளே போய் பால் கொண்டு வருகிறார்கள் அதற்குள்ளாகவே இறைவன் அதே வீட்டில் தோட்டப்பக்கமாக போய் அவங்க வீட்டில் இருந்த வெண்ணையெல்லாம் காலி பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அவருகிற போய் எதில் நிற்கிறார் பாலை கொடுத்து அங்கே குடிச்சிட்டு போயிட்டார் அந்த அம்மா போய் வெண்ணை பாத்திரத்தை பார்த்தா காலியாரியது கண்ணன் எந்த இடத்திலேயே இருந்தான் இப்ப வெண்ணை இப்படி காலியாச்சு ஒன்னும் புரியல இப்படி மாயையை செய்ய தொடங்கினார் இறைவன் வெண்ணையை திருடினான் என்று மேலோட்டமான கதை பெண்மையான உள்ளங்களை களவாடுகிறானான் இறைவன் உள்ளம் கவர் கழுவன் இறைவன் என்று திருஞான சம்பந்தர் பாடுவார் சுவாமியை தினம் நீராற்றி செய்து குளுப்பாட்டி ஆடை அணிகலன் மாட்டி அலங்காரம் செய்து இந்த அம்மையார் யசோதி அனுப்புகிற பொழுது ஒரு பட்டாடை கைக்குட்டை ஒன்றை இடுப்பிலே சொருகி அனுப்புவாங்க நீல பட்டாடை ஏன் தனியாக தொங்கிறது ஏன்னு சுவாமிக்கு ரொம்ப நாள் தெரியல ஒரு வீட்டில் வெண்ணை சாப்பிட்டுட்டு கையை தேடறச்சே இந்த பட்டாடை உதவுறான் ஓ அம்மா இது தான் வச்சிருக்கிறாங்க பலன்னு தொடச்சுக்கிட்டாராம் வீதியில போய் ஒரு நாள் மண்ணை அள்ளி எள்ளி திங்குறாரு குழந்தைங்களால் வயிற்று வலிக்குமே இனிப்பு பலகாரம் அப்படியா கொஞ்சம் கொடு என்ன பலகாரம் என்று எண்ணி போடுகிறீர்களோ அதுவாக மாறும்னார் பகவான் வாங்குகிற குழந்தைகள் சர்க்கரையா மாறணும் இது லட்டா கல்கண்டா போகணும் சொல்லி சொல்லி போடுறாங்க அதுவாக மாறுகிறது ஒரே மகிழ்ச்சி கண்ணா எனக்கு மண்குடு கண்ணா எனக்கு மண்குடு இந்த காட்சியை பார்த்த பலராமர் கண்ணா நீ மண் தின்றதோடு இல்லாமல் ஒவ்வொரு பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வச்சு கொடுக்கிறியா நான் தாயாட்டத்தில் சொல்லுகிறேன் என்று போய் புகார் பண்ணினார் யசோதி கையிலே பரம்பை எடுத்துக்கொண்டு வேகமாக வருகிறார்கள் ஏய் கிருஷ்ணா மண் சாப்பிட்டியா தாய் வருகிற பொழுது கையிலே இருந்த மண்ணை வாயில போட்டு அடைக்கிறார் அமைதியாக இருக்கிறார் பெரும் சிரமம் தரக்கூடாது என்று வாயே பெருமாள் மெதுவா திறந்து காட்டினாராம் அந்த சின்னஞ்சிறு வாயிலே மண்ணா தெரிந்தது மண் உலகங்களெல்லாம் தெரிந்தது வாயுள் கண்ட கண்டமாட ஆயர் புத்திரன் அல்லநாரு தெய்வம் வாயுள் வையாகம் கண்டமாட நல்லார் புத்திரன் அல்லநாருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாய நென்று மகிந்த எல்லா உலகங்களும் தெரிகிறது சமுத்திரங்கள் தெரிகிறது மேகங்கள் தெரிகிறது காடுகள் தெரிகிறது பாலைவனங்கள் தெரிகிறது அதுல ஒரு ஆயுறுபாடி தெரிகிறது அரச வீதி தெரிகிறது அரண்மனை எதிரிலே ஒரு யசோதை பிரம்ப வைத்துக் கொண்டு ஒரு கிருஷ்ணனை மருற்றாளா அந்த காட்சி அந்த வாயில தெரிகிறது மயக்கம் போட்ட நம்மை யாருக்கோந்துட்டான் பெருமாளே யசோதிக்கு மகனாக அவதாரம் செய்த விஷயம் இதற்குள் தெரிய வேண்டாம் இதெல்லாம் ஒரு மாயையா போகட்டும் என்று மாயை செய்தான் மாயன் அவர்கள் மறந்தார்கள் எழுந்து சென்று விட்டார்கள் அங்க கம்சம் வேதனையோடு இருக்கிறான் எனக்கு விரோதி ஆயர் பாடியிலே வளர்கிறான் ஆயர் வரமாட்டான் பாகவதர்கள் சாபம் பாகவதர்கள் பஜனை பான அடித்து அடித்து துரத்துவான் ஆயுர்பாடு எல்லையிலே உன் கால் படுமானா உன்னுடைய கால் ஒரு தலை ஆயிரம் சுக்கலாகட்டுன்னு சபிச்சிட்டாங்க அதனால் இவன் தொல்லை இல்லாமல் கொஞ்ச நாள் அங்கே அடியார்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இறைவன் அதனாலேதான் ஆயுர்பாடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கிறார் அதனால இந்த பூதை என்ன பண்ணியனா கன்சங்கிட்ட சுவாமி நான் போய் அழைத்து வருகிறேன் வருந்தாதீர்கள் அரசே என்று ஒரு அழகான பெண் வடிவத்தை எடுத்து வருகிறாள் மலை போலே வடிவம் இருக்கிற அறைக்கு அரண்மனை வந்தால் யசோதையை பார்த்தா மகாராணி நான் பக்கத்து கிராமத்திலே இருந்து வருகிறேன் எனக்கும் என் கணவனாருக்கும் ஒரு சின்ன தகராறு கோபத்திலே வீட்டை வெளியே வந்த நான் பால் குடிக்கிற வயதிலே இருக்கிற குழந்தை கூட தூக்கி கொள்ளாமல் வந்துவிட்டேன் அந்த குழந்தையின் நினைவா என் மடியிலே பால் சுரந்து இருக்கிறது உங்கள் குழந்தை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பால் கொடுக்குறேன் எனக்கு உடம்பெல்லாம் வலியாக இருக்கிறது இப்போ யாரோ எவ்வளோ குழந்தை கொடுக்கறதா அம்மா எங்கள் வீட்டில் குழந்தை இல்லை யார் சொன்னது எங்கள் வீட்டில் குழந்தை இல்லை அதனால வேணும்னு சும்மா குழந்தைக்குது குழந்தைக்குது அக்கம் பக்கமெல்லாம் கேலி பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க போப்போ வேற வீட்டு குழந்தை பார்ப்போ சொல்லிட்டு நம்மையார் மகாராணி தோட்டப்பக்கமாக போயிட்டான் தொட்டில பட்டிருக்கிற பகவான் நாம இங்கே குழந்தை இருக்கிறமே ஏன் தாய் பொய் பேசுகிறார்கள் என்று எழுந்து உட்கார்ந்தா அழகே வடிவா நிற்கிறாளா அந்த அரைக்கு பசித்து அழுகிற குழந்தை போலே இறைவன் கண்ணை கசுக்கி அழுதார் அம்மா பசி அம்மா பெற்ற தாய் போலேயே இந்த பூதகி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஓடி கிருஷ்ணனை தூக்கி மடிமேல் பால் குடி கிருஷ்ணா என்று விஷப்பால் கொடுக்கிறாள் தாய் பாலில் கலப்படைஞ் செய்த முத ஆளி பூதகிதான் உலகத்தில் கள்ளப்படம் இல்லாதது தாய்ப்பாலி அதிலேயே கள்ளப்படும் கொடிக்கிறார் இறைவன் உணர்ந்து கொண்டார் நாம் கொடிப்பது விஷப்பால் கொடுப்பது பூதகி அனுப்பு நம் தாய் மாமன் கம்சன் என்று அந்த பாலோட சேர்த்து உயிரையும் உறிந்தார் ஆன அலருக்கு உழ்ந்தா மாண்டு போனான் இறந்து போன பிறகு அந்த பழைய வடிவம் சொந்த வடிவம் மலை போல வந்துட்டது ஆண்டவன் ஓடி போய் கிடுக தொட்டில் மேலே ஏறி ஒன்று தெரியாத மாதிரி பட்டுன்னு கண்களை மூடிட்டாரு அரண்மனையில் அத்தனை பேரை வந்து பார்க்கிறாங்க ஒன்றும் புரியல என்ன நடந்ததுன்னே தெரியல அந்த பூதையனுடைய உடம்பை ஒரு தேர்ல ஏற்ற முடியலையா அவ்வளோ பெரிய ஓடியோ கையை தனியா விட்டி காலை தனியா விட்டி ஒரு ஒரு தேர்ல ஏற்றி கொண்டு போய் காட்டில் போட்டு நெருப்பு வச்சு கொளுத்துறாங்க எிகிற பொழுது பகவானுடைய ஸ்பரிசம் அவள் மடியில் பற்றதுனால பகவானுடைய திருவாய் அவள் மார்பில் பற்றதுனால அந்த உடம்பு எரிகிற பொழுது சந்தன வாசனை ஜெவ்வாது வாசனை சம்பிராணி வாசனை தெய்வீக வாசனைகளெல்லாம் வீசுகிறதா பணம் எரிகிற பொழுது அந்த வாசனையாக வரும் பகவானுடைய தீட்சை காரணமாள் ஒரு பெண்மணி எங்கே நாவல் பழம் விற்பனை செய்து கொண்டு வந்தாள் அந்த காலத்திலேயே வீட்டில் இருக்கிற தானியத்தை போட்டு வீதில் விற்கிற பொருள் வாங்குவாங்க அதிகம் கிடையாது இரண்டு கரங்களாலும் சேர்த்து அள்ளினார் தத்தி தத்தி நடந்து வருகிறார் இரண்டு கரங்களுக்கும் இடையிலே இடைவெளி எந்துற்றது நெல் கொட்டிக்கிட்டே வந்தது அம்மா இந்த நெற்கள் எடுத்துக்கொண்டு நிறைய நாவல் பழம் இந்த கையில நாலு நெல் இந்த கையில நாலு நெல் மற்ற வழியிலே கொட்டி அதை எடுத்துக்கிட்டு அந்த அம்மா இரண்டு கரங்களையும் வாரி கொடுத்தாப்பா நான் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கிறே என் பேரு என் பேரு கிருஷ்ணன் ஓஹோ சாமி பழம் சாப்பிட்டு சொல்ல அதிகமா இருக்குதுன்னு காலியாகி போச்சு இன்னும் கொஞ்சம் பழம் கொடுனார் நான் கொஞ்சம் நெல்லுதானே கொடுத்தேன் நீ நிறைய பழம் கொடுத்த என்ன அர்த்தமா கொடுத்து தான் கொடுத்த இன்னும் கொஞ்சம் கொடு அப்பா உன்னை பார்க்கிற பொழுது இந்த கூடல இருக்கிற எல்லா நாவல் பழத்தையும் உனக்கே கொடுத்துணும்னு தோன்றது அது என்னன்னே தெரியல வேலுமானதை நாவல் பழம் செங்கு சக்கரதாரியாக காட்சி தந்து பெண்ணே ஒரு காலத்தில் என்னை குறித்து பலகாலம் தவம் செய்திருக்கிறாய் அந்த தவம் காரணமாக உனக்கு செல்வத்தை வழங்கியிருக்கிறேன் கொண்டு போய் மகிழ்ச்சியாக வாழ்வாயாக என்று அனுகிரகம் செய்தார் பெருமானே பெருமானே என்று திருவடியிலே வணங்கி அந்த நவரத்தன மணிகளை தூக்கிச் சென்றாள் அந்த பெண்மணி எல்லாரும் யாதவர் வீட்டில் பிள்ளை என்று ஆயுறுபாடியிலே எண்ணிருக்கிறார்கள் அங்கே சுற்றி இருக்கிற மகான்களுக்கு ரிஷிகளுக்கு துறவிகளுக்கு முனிவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவன் இறைவன் அவர்கள் அடிக்கடி வந்து பெருமாளை தரிசனம் செய்து செல்கிறார்கள் ஆண்டவனை யாரையும் தெரியாமல் காட்சி தருகிறார் அவதார புருஷர்களை அவர்கள் காலத்திலே நிறைய பேர் தெரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படிதான் இறைவனும் முனிவர்கள் வந்து யசோதி வழிபடுகிறார்கள் யசோதே என்ன தவம் செய்தோதா என்ன தவம் செய்த ஈரழுபுவனங்கள் ஈன்றவனை ஈரழுபுவனங்கள் இன்றவனை சீராட்டி தாலாட்டி பாலூட்ட என்ன தவம் செய்தன யசோதா என்னத்தவம் செய்தனி பாடி மகிழ்கிறார்கள் அந்நம்மையாரியே தெரியாதவர் ஆண்டவன்னு துறவிகள் உணர்ந்தார்கள் ஒரு நாளே ரெண்டு பேருக்குமே பலராமருகி கண்ணபராணிக்கு வெள்ளி கிண்ணத்துல வெண்ணை போட்டு தாயார் தின்பதற்கு அண்ணா எனக்கு பகவான் ஒரு திருவள்ளையாடல் செய்கிறார் நான் கண்ணை முடியினே செய்யறது நீங்க கண்ணை திறந்துன்னு செய்யணும் கண்ணை முடினு செய்யற பொழுது கண்ணை திறந்து நான் செய்ய மாட்டேன்னா செய்யலாம் இந்த வெண்ணியை கொடுத்துடணும் சரி ஆண்டவன் கண்களை மூடிக்கொண்டு மண்ணை வாரி கண்கள் மேலே கொட்டி அண்ணா நல்லா பார்த்துக்கோங்கோ இது கண்ணை திறந்துனே செய்யணும்னு கண்களை தோற்றிக்கிட்டார் இந்த விளையாட்டு விளையாடு விளையாடா என்னமோ விளையாட போறேன் கண்ணை முடின்னு செய்யற பொழுது நான் கண்ணை திறந்துன்னு செய்யக்கூடாதா எண்ணினேன் நீ அந்த மண்ணாிக்க முடிய இறைவன் கிருஷ்ணாதாரத்தில் காட்டுகிறான் சில தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தென்பண்டம் கொடுக்கிற பொழுது கொடுக்காதே கொடுக்காதே பின்னால் அவன் சகோதரர்களுக்கு கொடுக்க மாட்டான் சகோதரி கொடுக்க மாட்டான் தாய் தகப்பனையே கொடுக்க மாட்டான் அதனால் கட்ட குணங்களை குழந்தைகளையும் சொல்லி வளர்க்கக்கூடாது இறைவன் கிருஷ்ணாதாரத்திலே பெண்களிடத்திலே பல சேற்றை செய்து விளையாடி மகிழ்கிறார் ஆற்றிலே நீராடுகிற பொழுது ஆடை மறைத்து வைத்து பக்தியை அதிகம் வலியுறுத்துவது பல சாபங்களை விமோச்சனம் செய்கிறார் விடுவிடா சென்று திருவிளையாடல் புரிகிறார் அங்கே எல்லாரும் போய் புகார் பண்ணுறாங்க பதினாறாயிரம் பெண்கள் ஒரு நாள் புகார் பண்ணாங்க எங்கள் வீட்டில் பால் சாப்பிட்டான் எங்கள் வீட்டில் பால் சாப்பிட்டான் எங்கள் வீட்டில் பால் சாப்பிட்டாங்க கண்ணை யசோதை கேட்டுறார் அத்தனை பேர் வீட்டிலேய்டா பால் சாப்பிட்டேன் அம்மா நாலாயிரம் படி பாலாவது வீட்டுக்கு கால் படி பால் சாப்பிட்டா கூட பதினாறாயிரம் பெண்கள் சொல்கிறாங்க அவ்வளோ பால் சாப்பிட்றதுக்கு என் வயிறு என்ன மடுவா ஏரியா குளமா கடலா நான் என்ன அறக்கனா என் சின்னஞ்சிர் வயிற்றிலே நாலாயிரம் படி பால் பிடிக்குமா ஆஹா என் குழந்தை என்ன அழகாக பேசுறான் என்று முத்தம் கொடுத்து மகிழ்ந்தாள் இதை கேட்ட பெண்களுக்கு கோபம் எங்கள் வீட்டு பக்கமாக என்ன பண்றான் ஒன்றும் முடியாது போன்று கெட்ட விரல அசைத்த ஆண்டவன் திருவிளையாட கஞ்சனாலே அனுப்பப்பட்ட அத்தனை அறக்கர்களும் காற்றாக பாம்பாக சக்கரமாக நெருப்பாக விழாமரமாக கன்றாக குதிரையாக பல வடிவங்களே வருகிறார்கள் அத்தனை பேரிய ஆண்டவன் அழிக்கிறார் மருதமரங்களாயிருந்த நலக்கோபுர மணிக்கிரியவன் என்ற குபேர குமார்கள் சாபம் சுவாமி தீர்க்கிறார் காளி இங்க நடனம் புரிந்து சாமி திருவிளையாடல் செய்கிறார் இந்திர பூஜை செய்த ஆயிரப்பாடி மக்களை கோவிந்த பூஜை செய்யுங்கள் என தெய்வேந்திர கல் மழை கொடுத்தான் ஒரே விரலாலே கோவர்தன மலையை ஏழு நாள் பிடித்து கொடையா தடுத்தாராம் மழையை அந்த நன்றிக்காக அந்த கோவர்தன மலை ஏழு மலையாகி திருப்பதியிலே இறைவனை இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறது என்று வரலாறு தத்தி பாண்டி என்ற பார்வை தெரியாத ஒரு யாதவனுக்கு இறைவன் மோட்சத்தை தந்த திருவிளையாடல் செய்கிறார் எல்லா வீட்டு பிள்ளைகளும் போய் படிப்பது போலே பலராமரோட சாமியும் போய் ஒரு குருகுலவாசத்திலே படுகிறார் சாந்தீப முனிவர் என்று பேர் அது முடித்து என்ன தட்சிணை வேண்டும் என்று கேட்கிற பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து போன பிள்ளையை குருதட்சிணையாக கேட்கிறார் இறந்து பிள்ளை வருவானா சுவாமி நீங்க யார் என்று உலகத்துக்கு தெரியாது ஆண்டவன் என்பதை நான் அறிவேன் கண்டிப்பாக என் குழந்தை வேண்டும் என யமனோட போய் சுவாமி வாதாடி அந்த குழந்தையை மீட்டுத் தருகிறார் வைரகன் என்ற ஒரு அரசன் தன் மகள் ரேவதி பலராமரை திருக்கல்யாணம் செய்து தருகிறார் குண்டினபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த பீஷ்மகன் என்ற மன்னன் தன் மகள் ருக்மணி தேவி சுயம்பரம் வைக்கிறான் இறைவனை விரும்பின காரணத்தினாலே இறைவன் போய் காந்தர் மனம் முகிந்து மகிழ்கிறார் அதனாலே சண்டை வருகிறது பலராமர் வந்து சமாதானம் செய்து அழைத்து செல்லுகிறார் கிருஷ்ண பெருமாளும் ருக்மணி தேவியும் மாலையும் கழுத்துமா வருகிற பொழுது எல்லாரும் மகிழ்ந்து வரவேற்கிறார்கள் ஆயர்பாடியில் அந்த அம்மையார் யசோதை கிருஷ்ணா நான் என்னடா குறை பண்ணினேன் எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் உன்னை வளர்த்தேன் திருக்கல்யாண காட்சி பார்க்கக்கூடாதா எங்கோ திருக்கல்யாணம் செய்து மாலைங்கொழித்துமா வரே அம்மா இந்த குறை இருக்குமானா அடுத்த பிறவிலே கலியுகத்திலே சீனிவாச பெருமாளா அவதாரம் பண்ண போகிறேன் அப்போது என் தாயா வெகுல என்ற பெயரில் வாங்க பத்மதி திருக்கல்யாண உங்களுக்கு காட்டுகிறேன் என்று இறைவன் திருவாயு மலந்தருளி இந்த கம்சனை கொன்ற காரணத்தினாலே விரோதியாக அவருடைய மாமனார் சராஜ்சந்தன் சண்டைக்கு வருகிறான் இருபத்தி ஏழு குருவனை படகி சொந்தகாரன் அவனுடைய தொல்லை இல்லாமல் வாழ வேண்டுமே என்று சமுத்திரத்திலே துவாரகாபுரி என்ற ஒரு நகரத்தை உண்டி செய்து இறைவன் வாழ்ந்து உலகங்களையெல்லாம் மகிழ்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி கிருஷ்ணாதாரம் என்ற தலைப்பை இந்த அளவிலே திருநிறவி செய்கிறோம் ஸ்ரீராய தூய மலர்வாய நேய ஸ்ரீராம ராம நெனவே தாராய வாழ்வுதரு நஞ்சி நம ஓம் நாராயணாய நம வாமநாய நம கேசவாய நமவே ராதாரமணவிந்த ஆஞ்சநேயபரத கோவிந்த கோவிந்தநாம சங்கீர்த்தநோவிந்த